அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் ஊக்கம் உடைமையே ஒருவனுக்கு நிலைத்த உடைமை பொருள் உடைமையானது அதாவது நிறைய செல்வங்கள் வெளியில நமக்கு வெளியில ஊக்கங்கிறது நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற ஒரு குணம் ஆனால் வெளியில் இருக்கிற செல்வம் எல்லாம் அதெல்லாம் நம்ம உடையவர்களாக இருக்கோம்னு நம்ம சொன்னோம்னா பொருள் உடைமையானது நிலை இல்லாதது அது எப்போ வேணாலும் நம்மளை விட்டு போயிடலாம் ஊக்கம் வந்து போகக்கூடாது போக விடக்கூடாது அதை எப்போ நாம் விட்டுவிடக்கூடாது ஏன்னா அது உள்ளுக்குள்ளே இருக்கிறது வெளியில் இருக்கிற எக்ஸ்டர்னல் கண்டிஷன் வெளியில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் உறவுகளோ கால சூழ்நிலைகளோ அரசாங்கமோ நண்பர்களோ அதனால் நம்ம ஊக்கத்தை எந்த காலத்துலையும் இழந்துவிடக்கூடாது அபிராமப்பட்டர் சொல்கிறார் இல்லையா பிரார்த்தனை பண்ணுற போது தளர்வறியா மனம் தரும் அம்பாளை பூஜை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா தளர்வு இல்லாத மனசை கொடுப்பாள் அம்பாளுங்கிறார் அபிராமப்பட்டர் உள்ளத்திலே பொருளை உடையோம் என்ற ஊக்க எண்ணம் இருத்தல்தான் பொருளுடைமையாகும் பொருளை பெற்றிருந்தாலும் ஊக்க எண்ணம் இல்லை என்றால் அப்பொருளானது நம்மை விட்டு நிலைக்காமல் நீங்கி போய்விடும் இந்த கருத்தையும் நம்ம உணரணும் அதாவது நமக்கு நம்ம ஊக்கத்தினால வேலை செஞ்சுருக்கோம் பொருளை சம்பாதிச்சிருக்கோம் ஊக்கம்தான் ரொம்ப முக்கியம்ங்கிற எண்ணம் போகக்கூடாது ஊக்கத்தோடு இருந்தால் தான் அந்த பொருள் நம்மக்கிட்ட நிற்கும் இல்லாட்டி அந்த ஊக்கம் போய்விட்டதென்றால் நம்மை விட்டு பொருளும் போவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது என்ற கருத்தும் இந்த குரட்பாவில் இருக்கிறது உரையாசிரியர்கள் சிலர் நன்றாகவே தெளிவாக விளக்கி சொல்லுகிறார்கள் அதாவது பொருள் நிலைத்திருக்க வேண்டுமானால் பொருளை பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிற ஊக்கம் இருக்கணும் அப்போ தான் அந்த பொருளை பாதுகாக்க முடியும் அந்த பொருளுக்கு நோக்கமும் சரியாக தெரியணும் அப்போ ஊக்கமும் இருக்கும் அந்த எண்ணம் இல்லைன்னா பொருள் நம்மளை விட்டு போய்விடும் உடைமைங்கிறது புறச்சேர்க்கை அகச்சேர்க்கை என்று இரண்டு வகைப்படும் பொருள் வந்து புறச்சேர்க்கை ஊக்கம் வந்து அகச்சேர்க்கை புறச்சேர்க்கையாகிய பொருள் நிலைத்திருக்கக்கூடும் நிலையில்லாமல் நீங்கிவிடக்கூடும் அகச்சேர்க்கையாகிய ஊக்கம் அறிவுபூர்வமாக சிந்தித்து வளர்க்கப்பட வேண்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது கருத்து செல்வம் நிலையாத தன்மையை திருவள்ளுவர் நிலையாமைங்கிற அதிகாரத்தில் துறவரை எல்ல உபதேசம் பண்ணியிருக்கிறார் கூத்தாட்டு அவை குழாத்தற்றே செல்வம் போக்கும் அது விழிந்தற்று ஜனங்கள்லாம் ஒரு சபைக்குள்ளே கூடுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக செல்வம் வரும் ஆனால் ஜனங்கள் ஒரு நிகழ்ச்சி முடிஞ்சவுன்னே ஒரே நேரத்தில் போகிற மாதிரி செல்வம் ஒரே நேரத்தில் நம்மை விட்டு நீங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்ற கருத்தை வள்ளுவர் இங்கே துறவரையல்ல இந்த முந்நூற்றி முப்பத்தி ரெண்டாவது குரலிலே உபதேசம் அதுக்கு பிறகும் சொல்கிறார் அர்கா இயல்பிற்று செல்வம் அது பெற்றால் அர்க்குப ஆங்கே செயல் அப்படின்னு முன்னூற்றி முப்பத்தி மூணாவது குரல் அதுக்கு அடுத்த குரல்லையும் சொல்லப்பட்டிருக்கு செல்வம் நிலையில்லாதது நிலையில்லாத செல்வத்தை பெற்றால் நிலையான இன்பத்தை தரக்கூடிய அறச் செயல்களை உடனடியாக செய்து அதை அறமாக அதாவது புண்ணியமாக மாற்றிவிட வேண்டும் என்று இந்த குரட்பா உபதேசித்திருக்கிறது ஊக்கம் உடைமையே நிலையான செல்வம் என்பதை திருவள்ளுவர் இந்த அதிகாரத்தில் தொடர்ந்து உபதேசித்துக் கொண்டிருக்கிறார் பழமொழி நாநூறு அப்படின்னு ஒரு நூல் இருக்கு, அதில் நூற்றி முப்பத்தி பாடல் இப்படி சொல்லுகிறது அறுவிலை மான்கலனும் ஆன்ற பொருளும் திரிந்தும் வருமாள் பெருவரை நாட பிரிவன்ற திருவினும் திட்பமே நன்று என்று சொல்லியிருக்கிறார் ஒரு புலவர் அரிய விலை மதிப்புள்ள சிறந்த அணிகலன்களும் நிறைந்த செல்வமும் திரு என்னும் ஊழி இருக்குமானால் வரும் நம்மளுக்கு முன்வினை பயன் அப்படி இருக்குமானால் அந்த செல்வம் வரும் போகுமானால் போய்விடும் பெரிய மலைநாட்டின் வேந்தனே அந்த புலவர் அப்படி அட்ரஸ் பண்ணுறார் திட்பம் என்னும் மன உறுதி ஊக்கம் இருக்குமே ஆனால் அது ஒருவரை விட்டு பிரியாது ஆதலால் திருவை காட்டிலும் திட்பம் உடைமை நல்லது மனதில் உறுதி வேண்டும் உறுதி கொண்ட நெஞ்சினாய் வா வா வா என்று பாரதியார் பாடியிருப்பதையும் நாம் இங்கே நினைத்து பார்க்கலாம் இனி பதவுரை பார்க்கலாம் உள்ளம் உடைமை மனித உடலில் வாழும் உயிரானது உள்ளத்தில் ஊக்கத்தை உடைமையாக கொண்டால் உடைமை அதுவே அந்த உயிர்க்கு நிலையான உடைமை பொருளாகும் பொருளுடைமை வேறு எந்த பொருளை புறத்திலே உடையவராக இருந்தாலும் நிலமோ மாடு மனைகளோ இது போன்ற பலவிதமான செல்வங்கள் புறத்திலே இருந்தாலும் நில்லாது நிலைத்திருக்காமல் மனித உடலில் வாழும் உயிரானது நீங்கிவிடும் நம்மை விட்டு போய்விடும் மனித உடலில் வாழும் உயிரானது உள்ளத்தில் ஊக்கத்தை உடைமையாக கொண்டால் அதுவே அந்த உயிர்க்கு நிலையான உடைமை பொருளாகும் வேறு எந்த பொருளை உடையவராக இருந்தாலும் அதாவது புறப்பொருளை உடையவராக இருந்தாலும் அது நிலைத்திருக்காமல் நீங்கிவிடும் இதில் இன்னொரு நுணுக்கமும் இருக்கிறது இந்த உடல் உலகத்தை விட்டு போகும் பொழுது இந்த உடலோடு தொடர்புடைய பொருள்களுக்கும் உயிருக்கும் தொடர்பு இருக்காது ஆனால் உயிர் உள்ளத்தோடு என்றும் தொடர்புடையதாக இருக்கும் எனவே ஊக்கத்தை உயிரானது பல பிறவிகளுக்கு எடுத்துச் செல்ல முடியும் ஆனால் புறத்திலே ஈட்டப்பட்ட பொருளையோ உறவுகளையோ எதையும் எடுத்துச் செல்ல முடியாது என்ற கருத்தும் இங்கே ஆழமாக உபதேசித்திருப்பதை உயித்து உணர்ந்து கொள்வோமாக உள்ளம் உடைமை உடைமை பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துகள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதனேயம்